மேவ்ஷா மேவியம் மேவே சுவம் மம நமோ विद्या संप्रदाय नमो யகர்த்திருஷிோ மஹ நமோருோப்பலவரனோமம சச்சிதானய க்ஷிணே நமோ வேவேதாவேயனூத்தேர்தேஜாஸேமா முனி மூர் புருஷோத்தமசிரே சகசிரம் பிரசம் நருச்சே ஜன்மஜரா பவிணம்வி மங்களாஞ்ச மங்களம்ய பி ஆச்சாரியர் யோ பித்த விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் அதில் நாம் ஒரு பகுதி வரைக்கும் படிச்சுருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இத்தியேவம் ஆதீனி தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி இத்தியேவம் ஆதா ஆதீனி நிறைய மேற்கோள் காட்டுறார் கொட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கார் இப்போ பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆத்மா இது தூ உபக்சந்தி ச ஆத்மாதான் ஈஸ்வரன் என்று அறிகிறார்கள் அப்படித்தான் போதிக்கவும் செய்கிறார்கள் ஆத்மா இத்தி இத்தி தூ உபக்சந்தி கிராகயந்தி ச அப்படிங்கிற சூத்திரத்தை உபதேசம் பண்ணுற அதாவது ஈஸ்வரங்கிறது ஜீவனுக்கு பின்னம் கிடையாது ஜீவனே ஈஸ்வரன் தான் ஈஸ்வரனுங்கிற பதத்தை விட பிரம்மன் சொல்கிறது நல்லது ஏன்னா அந்த சொற்கள்லாம் வந்து சில சமயம் குழப்பமாக தான் தோன்றும் அதில் ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் ஒன்றுங்கிறது தான் அத்வைத சித்தாந்தம் ஜீவேஸ்வர பேதம் வந்து வியாபாரிக திருஷ்டியில் சர்வஜன் அல்பக்யன் அப்படின்னு இருந்தால் கூட இது வாஸ்தவம் கிடையாது மாயம் மித்யா அப்படிங்கிறது தான் நம்ம பாடமே ஆகவே கிமேகம் தெய்வ தெய்வத்தம் தெய்வத்தானான் சூதானாம் யோவிய பிதா அப்படிங்கிற போது ஆதிசங்கரர் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம்பா கிமேதம் கிமேக்கம் தெய்வத்தம் லோகேங்கிற போது அதுக்கு ஆச்சாரியருடைய பதில் ஆத்மா தான் தெய்வம்னுட்டர் இப்படிதான் போயின்ட்டுருக்கு பாஷ்யம் உலகத்தில் தெய்வம் யாருன்னு கேட்டால் நீதான்னா இவன் கேட்குறான் தெய்வம்னா என்னன்னு நீ தான் ததேவத்வம் அப்படின்னா நிறைய க கேள்விப்பட்டதெல்லாம் என்ன நான் உபாசியனா உபாசியனாக ஒரு வஸ்து இருக்குது உபாசகாக அயம் அகம் நான் உபாசகன் பகவான் உபாசியம் அல்லவோ அப்படி உபாஸ்யமான பிரம்மனாக நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுதான் சாஸ்திரத்தோட உபதேசம்னு சித்தாந்தம் பண்ணிகிட்டுருக்கார் உண்மையிலே சாஸ்திரத்தோட உபதேசம் என்னென்னா பிரம்மன் உபாசியம் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இதைத்தான் அழுத்தமாக சொல்கிறார் ஆதிசங்கரர் அதுக்கு பிரம்மசூத்திரத்திலேருந்து ஒரு சூத்திரத்தை இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கார் எத்தனையோ ஸ்ருதி ஸ்மிருதி புராண வாக்கியங்கள் எல்லாம் மேற்கோள் கட்டின பிறகு இப்போ சூத்திரத்தை காட்டுறார் பிரம்மசூத்திர ஆத்மா இதி இதித்து உபகச்சந்தி ஆத்மாவாக ஆத்மாவாகவே பிரம்மம் இருக்கிறது என்றல்லவோ புரிந்து அறிகிறார் கச்ச உபக்சந்தின்னு சொன்னால் அறிகிறார்கள்னு அர்த்தம் கிரஹயந்திச்ச கிரகிக்கும் போதையந்தி டீச் பண்ணுகிறார்கள் ஸ்ருதியும் சொல்கிறது அப்படித்தான் சாஸ்திர பண்டித்தர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் அதுக்கு நிறைய போன வ போன வாரம் படிச்சுட்டோம் ஒரு போர்ஷன் இப்போ ஒரு இப்போ ஒரு பூர்வ பட்சத்துக்கு பதில் சொல்ல போகிறார் நனூ பிரதீக தரிசனமிதம் விஷ்ணு பிரதிமான் நியாயன அதாவது அது வந்து உபச்சாரமாக சொல்லியிருக்கு எப்படி நீ கல்லில் வந்து விஷ்ணுவை சாட கிராமத்தில் விஷ்ணுவை பார்க்குறியோ அது மாதிரி உன்னிடத்துலையும் பாருங்கிறது பாவனையை தவிர ஃபேக்ட் கிடையாது அப்படிங்கிறான் பூர்வபக்ஷி புரியுறதா எப்படி நீ வந்து ஒரு சால கிராமத்தில் மகாவிஷ்ணு தியாயாமின்னு நீ இன்வோக் பண்ணுறேன் அது ஒரு அத்தியாசம் அது ஞானபூர்வக அத்தியாசம் கயிறை பாம்பாக பார்க்கறது அறியாமையினால் பாம்பாக பார்க்குறோம் கல்லை கடவுளாக பார்க்கறது அறிவோடு பார்க்குறோம் தெரியும் நமக்கு கல்ன்னு ஆனால் நம்ம அத்தியாசம் பண்ணுறோம் அது ஞானபூர்வக அத்தியாசான்னு பேர் அறிவுபூர்வமான கல்பனை மஞ்சப்பொடியில் வந்து மஞ்சப்பொடியில் வந்து நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி தான் ஆனால் மஞ்சப்பொடியில் பிள்ளையார் இருக்கார் அப்படின்னு நம்ம பண்ணுற போது ஆட்டிடியூட் பாவனை ஆனால் அது புத்திபூர்வமான பாவனை கரு கயிறை பாம்பாக பார்க்கறது நம்மளை வந்து ஜீவனாக நினைக்கிறது தேகமாக நினைக்கிறதுங்கிறதெல்லாம் அக் ஸ்வபாவே அது மாதிரி இதன் பிரதீக தரிசனம் விஷ்ணு பிரதிமான் நியாயேன்னு விஷ்ணுவை பிரதிமையான்னு நினைக்கிற மாதிரி விஷ்ணு பிரதிமா நியாயம் விஷ்ணு பிரதிமான் நியாயம்னா என்ன பிரதிமா வந்து விஷ்ணு கிடையாது நீ பிரதிமையில் விஷ்ணுவை ஆவாகனம் பண்ணுறேன் விஷ்ணுவே பிரதிமையாக இருக்காரா பாருங்க கேள்வி பாருங்கள் விஷ்ணுவே பிரதிமையாக இருக்காரா பிரதிமையில் நீ விஷ்ணுவை பார்க்குறியா விஷ்ணுவே வடிவமாக இருக்காரா வடிவத்தில் நீ விஷ்ணுவை பார்க்குறியா அத்வைத சித்தாந்தப்படி என்ன சொல்லணும் தெரியுமோ விஷ்ணு தான் பிரதிமையாக காண்றாருன்னு சொல்லணும் பிரதிமையில் விஷ்ணுங்கிறது நீ பூஜை பண்ணுற நீ பூஜை பண்ணாலும் பூஜை பண்ணாட்டாலும் விஷ்ணு தான் பிரதிமையாக காட்சி அடிக்கிறார் கல்லாக இருப்பது கடவுள்தான் இறைவன் தன்னை கல்லாகவும் மண்ணாகவும் ஆகாஷாதி பஞ்சபூதங்களாகவும் தன்னை காட்டி கொண்டிருக்கிறான்னு படிக்கிறோம் அப்படி இருக்கிற போது நீ வந்து புரியுறதா வித்தியாசம் எப்படி இருக்கணும் இங்கே என்னன்னா அது மாதிரி இவர் என்னென்னா பிரம்மனே ஜீவனாக காட்சி அளிக்கிறானா இல்லை நீ ஜீவனில் பிரம்மனை கல்பனை பண்ணுறியா புரியுறதா அதுதான் இங்கே விஷயம் நீ பாவனை பண்ணிக்கிறியா உன்னை பிரம்மன்னு அதுக்கு சாஸ்திரத்தில் ஒரு உபாசனை அது பேர் இருக்குது அகங்கிரகோபாசனான்னு பேர் தன்னையே பிரம்மனாக பாவனை பண்ணிக்கிறது ஆனால் அது நட்டு ரியல் ரியல் கிடையாது அது வந்து அந்த உபாசனை வந்து பாவனா ரூபம் அத்தியாசம் இது இதை துவைதிகளும் பண்ணுகிறார்கள் நானே கடவுள் அப்படின்னு பாவனை பண்ணிக்கலாம் ஆனால் நாம் பகவான் ஆக முடியாது இங்கே அப்படின்னு சொல்லுவோம் பகவான் தான் ஜீவனாக இருக்காருப்பா எப்படி விஷ்ணு தான் பிரதிமையாக இருக்காரோ பிரதிமையில் விஷ்ணு இருக்காரா விஷ்ணு பிரத் விஷ்ணு தான் பிரதிமையாக காட்சி அளிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரம்மன் தான் ஜீவனாக காட்சி அளிக்கிறதே தவிர மாயினால் வாஸ்தவமா பிரம்ம இந்த ஜீவனில் பிரம்மனை கல்பனை பண்ணலை அப்படி கேட்குறாங்க கேள்வி நானும் பிரதீக தரிசனம் விதம் விஷ்ணு பிரதிமான் நியாயின பவிஷதி அதாவது இது வந்து சப்போர்ட்டான் எது எப்படி கல்லில் கடவுளை தியானம் பண்ணி ஆவணம் பண்ணுறோமோ அப்படி வந்து சோல் அல்லது ஜீவன் என்னவோ வார்த்தையை போட்டுவோம் அதில் வந்து நாம் இன்வோக் பண்ணுறோமா கடவுளை என்னிடத்துலேயே நான் கடவுளை இன்வோக் பண்ணுறேன் ஆனால் நான் கடவுள் கிடையாது அப்படி வச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டால் சங்கராச்சாரை ஒத்துக்க மாட்டேங்கிறார் முடியாது அதுக்கு ஒ அவர் ஒத்துக்க ஸ்ருதி ஒத்துக்காதுங்கிறார் தது அயுக்தம் படிச்சுடுவோம் முதல்ல நனும் இது படிச்சோமா சரி தத் அயுக்தம் கௌணத்துவப் வாக்கவரியச் சிறி பிரதீஷி அபிப்பேய் சகதவன அஹம் வைத்தமசீ இத்தீக்ரு வைரூப்பாத் அபேத பிரதிபத்தி ரொம்ப நல்ல போர்ஷன் இது தது அயுத்தம் அது சரிவராதுங்கிறார் ஜீவனில் பிரம்மண கல்பனை பண்ணுறது இல்லை பிரம்மன் தான் ஜீவனாக தெரியறாங்கிறது புரிஞ்சுக்கும் போதில் சரி வராது கௌணத்துவ பிரசங்காத் அது வெறும் குணம்தான் அதாவது ஈஸ்வருடைய குணத்தை உங்ககிட்ட அவாகனம் பண்ணுறேன் அவ்வளோதான் அது வாஸ்தவந்தான் அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்குது ஈஸ்வரனுடைய குணங்களை தியானம் பண்ணி ஜீவன் ஈஸ்வனுடைய குணமயமாக ஆகிடுறான் எத் பாவயத்தி தத் பவத்தி அதனால் அது மயமாக ஆயிடுறான் அதனால் அது கவுனம் வந்துடும் கவுனத்துவம் கிடையாதுங்கிறார் இங்கே குணம் கிடையாது இது கவுன சாமான்யம்னு பேர் ஈஸ்வரனுக்கு என்னெல்லாம் குணம் இருக்கோ அதெல்லாம் இவனுக்கு இருக்குது ஈஸ்வரனுக்கு இருக்கிற பவர்லாம் இருக்கிற விஷயம் வேறு பவரும் குணம்தான் ஈஸ்வரனுக்கு கம்பேஷன் இருக்குது இவனுக்கும் கம்பேஷன் இருக்குது இவனுக்கு ஐஸ்வனுக்கு யாரிடத்துலையும் ராகத்வேஷம் இல்லை இவனுக்கும் யார்கிட்டையும் ராகத்வேஷம் இல்லை அந்த மாதிரி குணங்கள் விஷயங்கள்லாம் இல்லை இந்த டாப்பிக்ல இது நிர்குண விஷயம் இங்கே டாபிக் நிற்குண்கிறார் சங்கராஜர் இங்கே நிர்குணம்ப்பா சகுண விஷயம் இல்லை சகுணத்தில் தான் அந்த பேதமெல்லாம் வரும் ஆக கவுணத்துவம் வரப்படாது சாஸ்திரம் கௌணத்துவத்தை சொல்லலை கௌணம்னால் குணசாமான்யம்னு அர்த்தம் இங்கே முக்கியம்ங்கிறார் அதாவது உபநிஷத்து வந்து தத்துவ மசின்னு சொல்கிற போது அது சும்மா உபச்சாரமாக சொல்கிறதா நீ ஏன் அந்த கடவுள் மாதிரி இருக்கேன்னு அர்த்தமாக நீ கடவுளாகவே இருக்கிறாயின்னு அர்த்தமா என்ன அர்த்தம் பண்ணுறது அது மாத்திரமில்லை வாக்கிய வைரூப்பியாச்ச வாக்கிய வைரூப்பியம்னா என்ன அந்த வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெண்டு வாக்கியத்துக்கும் இருக்கிற டிஃபரென்ஸ் இருக்குது தத்துவமசி மகாவாக்கியத்துக்கும் இங்கே சொல்லியிருக்கிற டீச்சிங்கும் வித்தியாசம் இருக்குது இங்கேனா வேறு காண்டெக்ஸ்ட்டை சொல்கிறார் அவர் ஏன்னா அவங்க டாபிக் வே வேறு விதமாக கொண்டு போயிட்டார் விஷயம் என்ன தெய்வத்தம் தேவதானான் சேவத்தானாம் தெய்வத்தம் பூதானாம் அவ்வயாக நிர்குண பிரம்மத்தை தான் சங்கராச்சாரியர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஆனால் முதல்ல கொஞ்சம் சொன்னதெல்லாம் என்னது ஸ்துவந்தங்கம் அர்ச்சந்த பிராப்ன யுர்மானவாசுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவதரமோ மத அங்கெல்லாம் சொல்கிறபோது அது சித்தசுத்தி பிரதானமாக ஈஸ்வரனை பின்னமாவே சொன்ன மாதிரியே இருக்கு ஆனால் ஈஸ்வரனை பின்னமாக சொல்றதுல ஸ்ருதிக்கு தாத்பரியம் இல்லை பரம தாத்பரியம் ஜீவ அபிந்தம் பிரம்ம அதில் தான் தாற்பயங்கிறத சங்கராச்சாரியார் நிரூபிக்கிறார் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ பேத உபாசனை பண்ணுறிய தவிர பேத உபாசனை இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் துவைத்த பூஜைகள் தான் ஓதரிய துவைத்தமே ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும் படித்தோமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன்னு ஆ துவைத்தமாக நீ ஈஸ்வர ஜீவேஸ்வர பூஜை பண்ணுறதுடைய நோக்கமே அபேதத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் தாற்பயமே தவிர பேதத்தில் தாற்பயம் இல்லை அதனால் அதுதான் லட்சியங்கிறத மறந்து மறக்காமல் பூஜை பண்ணக்கூடாது அதனால தான் பூஜையில் ஆரம்பிக்கிற போதும் ஆத்மாவிலிருந்து ஆவாகனம் அப்புறம் பூஜை முடிஞ்ச உடனே உள்ளே தான் கொண்டு போகிறோம் என்னை தான் நான் எடுத்து வெளியில் வச்சு பூஜை பண்ணுறேன் என்னையே உள்ள பூஜைக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அதுதான் தமிழ்நாட்டில் அப்படி சொல்கிறது உண்டு புஷ்பங்களை இப்படி போடுறது ஒன்று இருக்குது இப்படி போடுறோம் இப்படி போடுறோம் தமிழ்நாட்டில் போடணும் இப்படி போடணும்னு சொல்லுவாள் இப்படி தான் போடணும் பூவை இப்படி போடுறதுக்கு காரணம் என்னென்னா இங்கேருந்து தான் போகிறதாம் சில பேர் புஷ்பத்தை எடுத்து நெஞ்சுக்கிட்டே இப்படியே வச்சுட்டு போடுவார் மெதுவாக ஓம் சிவா எ நமஹ அப்படி சொல்லி இப்படி மெதுவாக புஷ்பத்தை நெஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு அப்புறம் போடுறது புஷ்பத்தை எடுத்து இப்படி போடுறது இப்படி போடுறது அது இல்லாமல் நிறைய பண்ணுறோம் ஆனால் புஷ்பம் இப்படி தான் போடணும் இப்படின்னு தமிழ்நாட்டில் இப்படி பழக்கம் இருக்குது சம் இது வழக்கத்தில் திருப்புராத்திரையெல்லாம் பூஜை பண்ணுறது இப்படி தான் மெதுவாக ஒன்று எடுத்து பண்ணுவாள் ஓம் ஸ்ரீமாத்திரே நம ஓம் ஸ்ரீ மகாராஜ் நம நிறுத்தி நதானமா அர்ச்சனையே ஒரு தியானம் அது ஒரு முறை வாக் வாக்கிய வைரபியாச்ச எத்தி பிரதீக திருஷ்டி அபிப்பிரேயத்தை சகிருதேவத்த வச்சனம் பதி எங்கே வந்து பிரதீக திருஷ்டி பிரதீகம்னா கடவுளை இன்வோக் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் ஆலம்பனம் பற்றுக்கோடு தமிழில் சொல்லணும்னா நான் வந்து எதோ ஒன்னா வச்சுக்கலாம் இந்த கிளிப்பு கூட இப்படி வச்சுக்கிறேன் கையில் வச்சுண்டு பரமேஸ்வரம் தியாயாமி ஆவாகயாமி தூபதீபம் நைவேத்தியம் பண்ணலாம் இது பிரத்தீக்கம் இந்த பிரத்தீக்கத்தில் நான் எதை வேணாலும் இன்வோக் பண்ணலாம் ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதில் பண்ணணும் இதில் பண்ணலாம் மஞ்சளில் பண்ணலாம் மண்ணில் பண்ணலாம் அப்படின்னா இதில் சொல்லியிருக்கோ அதில் தான் பண்ணுவோம் நமக்கு நினச்சதெல்லாம் எடுத்து பண்ணிட மாட்டோம் எல்லாமே ஈஸ்வரனாக இருந்தாலும் சாஸ்திரம் பிரத்தீக்கம் எதை சொல்லியிருக்கோ அதில் தான் பிரத்தீக்கம்னு சொன்னால் கடவுளை குறிக்கிற அடையாளம்னு அர்த்தம் லிங்கம்னு அர்த்தம் அதை சூஸ் பண்ணுறோம் அதனால் எங்க சொல்கிறார் அவர் எங்கள் பிரதீக திருஷ்டி சொல்லியிருக்கோ சாஸ்திரத்தில் அங்கே கொஞ்சம் தான்ப்பா வச்சனம் இருக்கு அந்த வாக்கியங்கள்லாம் பரம தாத்பரியம்னு எடுத்துக்க கூடாது அது க்ரோட் பண்ணுறார் சக்குருதேவ தத்திர வச்சனம் போவது யதா எப்படி சாந்தோக்கியத்தில் மனோ பிரம்மேத்யுபாசீத மனச பிரம்மன்னு உபாசனை பண்ணு ஆதித்யோ பிரம்மேத்யுபாசீத ஆதித்யனை பிரம்மன்னு உபாசனை பண்ணு அப்படி சொல்லியிருக்கு அந்த இடத்துல மனச நீ பிரம்மான்னு நினை அன்னத்தையே நினைன்னு சொல்லியிருக்கே சங்கராஜ் ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்கார் அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னத்தை பிரம்மன்னு நினச்சிக்கோ அங்கே தாற்பயம் வேறு பிரம்மன் அன்னமாக காட்சி அழிக்கிறதா அன்னத்தில் பிரம்மனை நீ தியானம் ஏன்னம் பிரம்மோபாசத்தே எவர்கள் அன்னத்தை பிரம்மம்னு உபாசனை பண்ணுகிறார்களோ இப்படி இருக்கே அவ ஏ பிராணம் பிரம்மோபாசத்தே அப்புறம் மனோமய உபாசனை இருக்கு ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்புறம் வந்து என்னதுண்ணா இந்த விஜானம் பிரம்ம சேத்வேத தஸ்மாச்சேன்ன பிரமாத்திய விஜானத்தை பிரம்மன்னு தெரிஞ்சு நீ பண்ணின ஆனால் அதுக்கு சில உபாசனை பலனெலாம் இருக்குது நம்ம புத்தியவே கடவுளாக தியானம் பண்ணுறது நம்ம உடம்பையே பிரம்மனாக நினைக்கிறது டோட்டலோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இதெல்லாம் தியான முறைகள் தான் ஆனால் இதெல்லாம் ஆட்டிடியூடு நாட் ஃபேக்ட் பாவனை ஃபேக்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆட்டிடியூடு உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான பாவனைகள் இப்போ அப்பா அம்மாவை தெய்வம்னு நினைக்கிறோம் அப்பா அம்மாவை தெய்வம்னு நாம் பாவனை பண்ணுறோமா அது ட்ரூத்தா மாத தேவோ பவ பித்ரு தேவோ பவ தேவோ பவன் குருவை வணங்குறோம்னா குரு ஹியூமன் பீயிங் தானே நீ என்ன பண்ணுறதுன்னா ஆட்டிடியூட் குரு சாட்சாத் பரம் பிரம்ம பாவனை ஆனால் விஷயம் தெரிஞ்சுக்க போனால் வழிபடுறவனும் பிரம்மந்தான் இதுதான் ஃபிலாசபி ஆனால் இதுக்கு இந்த பிர அபியாசங்கள்லாம் சொல்லியிருக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார் இக புனகா இங்கேயோ எனில் தொம் அஹமஸ்மி அகம் வை தொமசி தியாக சிவன் சொல்கிறார் விஷ்ணுவை பார்த்து நான் நீயா இருக்கேன் நீ நானாக இருக்கேங்கிறார் அப்போ சிவனாவது விஷ்ணுவாவது பேதமாவது அப்படிங்கிறார் இது மாதிரி ஜீவனை பார்த்து குரு சொல்கிற குரு வந்து சொல்கிறார் கடவுள் சொல்கிறார் அப்படின்னா இத் அத்தகா பிரதீகஸ்ருதி வைரூப்பியாத்து அபேத பிரதிபத்தி அந்த பிரதீகஸ்ருதிக்கு இது விரோதமாக இருக்குது மாறியிருக்கு கர கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது ஆக இதுதான் பிரமாணம் எங்கே அபேதம் சொல்லியிருக்கோ அங்கே தான் பிரமாணம் எங்கே பேதம் சொல்லியிருக்கோ அது அவாந்தர பிரமாணம் கௌணப்பிரமாணம் இதுதான் முக்கிய பிரமாணம் இந்த வேதத்தினுடைய முக்கியமான டீச்சிங் என்னங்கிறத சொல்லிவிட்றார் அது வைரூத் அபேத பிரதிபத்து அப்புறம் இன்னொன்று அடுத்தது சொல்ல படிப்போம் பேததி அப்பாஹி அோனியம் தவத அன்சமஸ்மீதி நேத யு नानेव दुर्गे மருத்தோசுமா பசியம் துர் வும் தர்மா ப்றக் பசியன் தானே அனுவிதாவீ ரித்தீய் பயம் பீ तस्मिन्न எதாஹ்ஷன் உதரமந்தரம் கருத்தை அது தயவெய் விதுஷா அமன்வாசிய விதுஷோமன் வான்க்கு தோ தயம் அமன்வங்க புத்தன்வஸ் தய விஷோோமன் வான்குணர் சர்வம் தம் பராம பூயசீஸ்ருவ மாத்யா பூயசீஸ்ருததிம் அபவதீ ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் அபேதத்தை அத்வைதத்தை அபேதத்தை வரவங்க எப்படி கொண்டு போகிறது தெய்வத்தேவத்தானாஞ்ச மறக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில் யாரும் தெய்வத்தம் தேவத்தானாஞ்ச தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்கிற போது எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வத்தன்மையாக இருப்பது அப்படின்னு அர்த்தம் எல்லா கடல்களுக்கும் தன்மையாக தெய்வத்தன்மையாக இருக்கிறது தண்ணீர் மாதிரி ஆதாரமாக இருக்கிறது ஆத்மாவாக இருக்கிறது அதில் ஆத்மாவுக்கு ஆத்மா இப்போ ஜீவாத்மாவுக்கு ஆத்மா பரமாத்மாவுக்கும் ஆத்மா ஆத்மனாக ஆத்மா அதனால் இதுக்கு கொட்டேஷன்ஸ் இது ஒரு கொட்டேஷனை ஒரு விஷயத்துக்கு கொட்டேஷன் கொடுக்க போய் அந்த கொட்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போனால் அந்த கொட்டேஷனுக்கு ஏகப்பட்ட கொட்டேஷன் இப்படி போயின்ட்டுருக்குது கடைசியில் எங்கே ஆரம்பித்தோன்னு தெரியாது அப்படி இருக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் என்ன சொல்கிறார் வேதம் என்ன பண்ணுறதுன்னா பேதத்தை சொல்லியிருந்தாலும் வேதத்தை ரிமூவ் பண்ணுறதுல தான் நிறைய மந்திரங்கள் இருக்கப்பா பேதத்தை சொல்கிற இடலாம் ரொம்ப கம்மிங்கிறார் பேத வாக்கியங்கள் சாஸ்திரத்தில் குறைவு அபேத வாக்கியங்கள் தான் அதிகம் ஆகையினால் அபேத வாக்கிய ஆதிக்காத் சங்கரார் அப்படி சொல்கிறார் அபேத வாக்கிய ஆதிக்காத்து அபேத வாக்கியமேவ பரமம் பிரமாணம் அபேத வாக்கியானியே பரமம் வாக்கியங்களுக்கு தான் உண்மையான பிராமணியம் கொடுக்கணும் பேத வாக்கியங்களுக்கெல்லாம் முக்கிய பிராமணியம் கொடுக்கப்படாது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறான்னு அஞ்சு பேர் சொல்கிறான் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்தை பற்றினா யார் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கணும் எதில் வந்து பலம் இருக்குது எதில் வீக்னஸ் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் பாகுபலி எங்கேருந்து எங்கே போகிறோம் பாருங்க பாகுபலி நானும் அதை பார்த்தேன் இந்த பாகுபலியை இந்த பாகுபலியில் இவன் ரெண்டு பேர் இருக்கான் ரெண்டு பிரதர்ஸ் இருக்கான் ரெண்டு பிரதரும் ஆப்போசிட் பார்ட்டியை வின் பண்ணுறான் வின் பண்ண அந்த ராஜ மாதா சொல்கிற வந்து அவன் ராஜ மாதா கூட இருக்கிற அவன் ஹஸ்பண்ட் அவன் சொல்கிறான் அவனுக்கு அவன் ஒரு பையன் பேரில் இது அவன்தான் பிற முதல்ல பிறந்தவன் முதல்ல பிறந்தான்மா இவன் வந்து வளர்ந்தவன் வந்து இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவன் எப்படியோ செத்து போயிட்டான் அச்சா செத்து போனதுக்கு அப்புறம் வந்து இப்போ சொல்லணும் யார் வந்து ராஜா யார் அடுத்த நெக்ஸ்ட் கிங்னு சொல்லணும் ராஜ அவளோட பையன் வந்து மூர்கனாக இருக்கான் வெற்ற பையன் மூர்க்கனாக இருக்கான் வளர்த்த பையன் புத்திசாலியாக இருக்கான் அவள் பட்சபாதம் இல்லாமல் அவள் பேசணும் ஆனால் ஹஸ்பண்டுக்கு பட்சபாதம் இருக்கு ஆனால் அவளுக்கு தான் டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்குது அவள் என்ன சொல்கிறான் இவன் எல்லோரும் நினைக்கிறான் இவன் வந்து அவன் விள போகிற அவன் பேர் என்ன காலை கேட்கினான் இவனும் ஒருத்தான் அவன் பேர் வந்து வெட்ட போகிற நேரம் பார்த்து வெட்ட போகிற நேரம் பார்த்து அவன் வந்து அந்த ஏதோ அவங்ககிட்ட ஒன்று வச்சின்னு இருக்கான் பந்து மாதிரி முள் மாதிரி தூக்கி வீசினான் வீசின இவன் வெட்டுற நேரத்தில் அவன் கொண்டு விடுறான் யார் அவனை கொள்ளுறீங்களோ அவங்க தான் கிங்குன்னு கொன்றது யார் அவன்தான் கொண்டிருக்கான் யார் இந்த மூர்க்க பையன் இவன் வெட்டுற இந்த இவன் நம்முடைய பிடிச்சி அவனை பிடிச்சி வாழ எடுத்து வெட்டுற நேரத்தில் அவன் அவனை கொண்டு இப்போ அவன் அவன் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி யார் கொண்டாங்களோன்னு சொன்னான் ஆனால் ராஜமாதா சொல்கிறா இல்லை இவன் தான் கிங் என்னது அவன் பேர் என்ன மகேந்திர பாஹுபலியாக அமரேந்திர பாஹுபலியாக தெரியல அந்த பாகுபலி அவன்தான் வரணும் அப்படிங்கிற அப்போ எப்படி என்ன நியாயம் அவன் முதல்ல நம்ம பேசினது என்ன யார் அவனை கொல்கிறாலும் அவன் தானே ராஜாவாகணும் நீ எப்படி இவனை போய் ராஜா பண்ண ராஜா அனௌன்ஸ் பண்ணுற அப்படின்னோடனே அதுக்கு அவன் லாஜிக் நியாயம் சொல்கிறா அதாவது அவனை கொள்றதுல தாற்பயம் இல்லை பிரஜைகளை காப்பாற்றுறதுல தாற்பயம் அவன் தம் பிரஜைகளை கொண்டு கூட அவனை கொள்ளுறதுக்கு தயாராக இருந்தான் இவன் தன்னுடைய பிரஜைகளை கொல்லாமல் எப்படி க கா அவங்கள்ட அவனை அடிக்கணும்னு பார்த்தான் அதனால் இவன் கொல்லாட்டாலும் கொள்ளுற நேரம் அது இத்தனை காரணம் இருக்கிறதுனால நியாயமாக சொல்கிற பதில் தம் பையனாக இருந்தாலும் தப்பு தப்பு இதுதான் பிராமானிக்கம்னு எனக்கு அந்த இது பிடிச்சிது இவன் பிரஜா அதாவது பகைவனை அழிக்கிறதை விட ரொம்ப முக்கியம் பிரஜைகளை காப்பாற்றுறது தன் குடிமக்களை பாதுகாப்பது தான் அரசனுடைய முக்கியம் பகைவனை அழிப்பதை விட தன் குடிமக்களை காப்பாற்றணும் பகைவன் தன் குடிமக்களையே கேடயமாக வச்சா என்ன பண்ணுறதுன்னா குடிமக்களை காப்பாற்றித்தான் பகைவனை ஜெயிக்கணுமே தவிர குடிமக்களையும் அழிச்சுன்னு பரவாயில்லை பெரிய வாரனு வர்ற போது சிவில் பீப்புளும் அடிபடுறது நியாயம் சர்வசாதாரணம் தான் நம்ம ஒத்துக்கிறோம் வழக்கத்தில் ஆனால் அதையும் அவன் முயற்சி பண்ணி அவங்கள அடிக்காமல் பார்த்துக்கிறான் அதுக்கு ஒரு மெத்தட் பண்ணி அவங்கள கிளை காலில் எல்லாம் வந்து விட்டு கிழ குனிஞ்சு உட்கார்ந்த உடனே உள்ளான் எங்கேருந்து எந்த கிளாஸ் சொல்கிறேன் பாருங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டு தான் இருக்கா அதாவது எதை பிரமாணமாக எடுத்துக்கிறது இதுதான் நீதி சொல்கிறதுக்கு விஷயம் நீத்தியை நடுவு நிலைமைனு பேர் நடுவுனை சமன் தூக்கும் சீர்கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி நல்ல புத் யாதார விவேக்கியாக இருக்கிறவனுக்கு அந்த மத் அந்த மத்தியஸ்தம் நியாயம் தங்குழந்தையாக இருந்தானே யாராக இருந்தேன்னு தர்மம் தர்மந்தான் தர்மம் முக்கியம் என் பையன் முக்கியம் இல்லை அப்படி இருக்கிற தேசம்தான் இது இருந்த தேசம் இருக்கணும் இருக்கு எல்லார்ட்டையும் அந்த இருக்கு வாசனை இருக்கு வேலை வரணும் ஆ பேததிருஷ்டி அப்பவாதாச்ச பேத திருஷ்டி தான் பா நிறைய சொல்லியிருக்கு மந்திரங்கள்லாம் கோட் பண்ணுறாரு அதை இதெல்லாம் வந்து பிருகதாரண்ய வாக்கியங்கள் யகா அந்யாம் தேவதாம் உபாஸ்தே இவன் வேறு தேவதை உபாசனை பண்ணுறான் அந்நோசௌ அந்யோகம் அஸ்மிதி தே இந்த தேவதைகளுக்கெல்லாம் பவர்ஸ் ஜாஸ்தி இருக்கு எனக்கு அந்த பவர் இல்லை அதனால அந்த தேவதையை நான் பூஜை பண்ணுறேன் ஃபார் வாட் நான் எனக்கும் அந்த அவர்கிட்ட இருந்து சில காரியங்கள்லாம் எனக்கு ஆகணும் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் உண்மையை அறிகிறான் இல்லை அப்படின்னு சொல்கிறது வேதம் சஹா ந வேத சஹா தத்துவம் ந வேத தேவத உயர்ந்தது நான் அல்பம்னு எவன் நினைக்கிறானோ அவன் உண்மையை அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் எப்படின்னா சஹா நான் யதா பசு பசுக்களை நாம் எப்படி மேய்க்கிறோமோ அப்படி தேவதைகளும் நம்மளை வந்து என்ன பண்ணும்னா நமக்கு இருக்கிற இந்த அல்ப ஆசைகளை எதிர்பார்ப்புக்காக இதுகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு விவகாரமே இப்படித்தானே பண்ணிகிட்டு இருக்கும் அது கண்ணுக்கு தெரியாத தேவதைகளுக்கு அதெல்லாம் பண்ணால் அதை கொடுக்கும் இதை கொடுக்கும்னு பண்ணிகிட்டுருக்கான் அவன் வந்து பசுவுக்கு சமானம் யதா பசுன்னு சொன்னால் எப்படி ஆனை பசு மாடெல்லாம் நாம மேய்ச்சி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோமோ அது மாதிரி அந்த தேவதைகளுக்கு இவன் பசுங்கிறார் அடிமைங்கிறார் நீ அடிமையாக வாழ்கிறதுக்கு பிறக்கலை யாரும் அடிமை கிடையாது ஆண்டவன் அடிமைங்கிற பேதம் மித்யா பேதம் சுவாமி தாஸகாங்கிறதெல்லாம் எல்லாம் ஆட்டிடியூடு தவிர தட் இஸ் நாட் ஃபேக்ட் அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கெல்லாம் அந்த வாக்கியங்கள் பிரமாணம் மிருத்யோஸ மிருத்யுமாப்னோதி ஐக நானேவ பசியி கடோபனிஷத்துலையும் இருக்குது முன் மிருகார்மிகோபனிஷத்துலையும் இருக்குது மிருத்தியோஸ்திருத்யுமாதி எவன் எல்லாத்தையும் வேற வேறையாக பார்க்கறானோ அவன் மறுபடியும் மறுபடியும் எமன் கிட்டிருந்தே எமன்ட்ட போகிறான் அப்படின்னு யமதர்மராஜாவே சொல்கிறார் இதை யமதர்மராஜாவே சொல்கிறார் சகா மிருத்தியோகோ மிருத்யும் ஆப்னோதி இறந்த பிறகு மறுபடியும் பிறந்து எமன்கிட்டேயே போகிறான் பிறந்து பிறந்து எமன்கிட்ட போயின்னு இருக்காங்க பிறந்து பிறந்து சாகிறான்னு அர்த்தம் ஆக அவனுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் இந்த பற்றோட கஷ்டப்படுறான்னு அர்த்தம் என் யக நானேவ பசதி எல்லாத்தையும் வேற வேறையாக பார்த்தான்னு சொன்னான் வேற்றுமையை பார்க்கிறவன் வேற்றுமையை பார்க்கிறவன் சம்சாரியாகவே இருப்பான் எவன் ஒற்றுமையை காண்கிறானோ அவன்தான் மோட்சம் அடைவான் அப்படின்னு இந்த வாக்கியம் அப்புறம் எதோதக்கம் அதுவும் கடோபனிஷத்தில் இருக்குது ஏன்னா இது மிருகதார்ணியோபனிஷத்து போட்டிருக்கு அப்புறம் இது அடுத்தது எதோதக்கம் துர்கே விரஷ்டம் பர்வத்தேஷு விதாவதி அதாவது ஏவம் தர்மான் பிதக் பசியன் தானேவ எப்படி மலையில் விழுகிற தண்ணீர் பர்வத்தேஷு துர்கே யசோதக்கம் துர்கே விர்டம் துர்கே பர்வத்தேஷு அதான் ரொம்ப கடினமான மலைப்பகுதியில் விழுகிற தண்ணீர் என்ன ஆகுறதுன்னா அப்படி அங்கங்கே செதறி போயிடும் ஏவம் இவ்வாறு தர்மான் ப்ரிதக் பசியன்னு இந்த எல்லோரையும் வேற வேறையாக எவன் பார்க்குறானோ தானேவ அணுவிதாவதி அவனும் செதறிப்போவான் அப்படின்னு எம தர்மராஜா சொல்கிறார் எப்படி மேலே ஒரு பாறையில் விழுகிற தண்ணி கடினமான இடம் பாறை அந்த பாறையில் விழுகிற தண்ணி செதறி நாலா பக்கம் போகிறதோ அங்கே போய் சேர்ந்து போகிறதெல்லாம் சொல்லக்கூடாது அது மாதிரி வேற்றுமையை பார்க்கிறவன் நிம்மதி இல்லாமல் செதறி போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க இந்த சாஸ்திரப்படி என்னென்னா கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற வேற்றுமையே உண்மை இல்லைன்னு சொன்னால் உயிர்களுக்கும் உயிர்களுக்கு இருக்கிற வேற்றுமை உண்மை இல்லைன்னு சொல்லவா வேணும் அப்படிங்கிற கருத்து நான் பகவானுக்கு எனக்குமே பேதம் இல்லைங்கிறேன் உனக்கு எனக்கும் பேதம் இருக்குன்னா சொல்லணுமா பேதம் இருக்குன்னா அர்த்தம் ஆயிடுமா யாருக்கும் பேதம் கிடையாது அபேதமல் பேதமெல்லாம் மித்யா அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அடுத்தது பாருங்கள் ப்ரிதக்கு தர்மானு பிதக் பஷ்யன்னு தானேவான் வித்தியத்தி வித்ய விதாவத்தி எல்லாம் ஒன்று ஒன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்தந்த மந்திரத்துக்கு போய் அங்கே இருக்கிற வியாக்கியானல்லாம் பார்க்கணும் கொட்டேஷன் தான் இங்கே சும்மா ஜஸ்ட்டு வேர்ட் பை வேர்ட் மீனிங் வேர்ட் பை வேர்டு மீனிங் தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தித்தியாத்வை பயம் பத்தி அதுவும் பிருகாரண்யம் தனக்கு அந்நியமாக ஒரு வஸ்து இருக்குன்னா இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும் அது எதா பண்ணிவிடுவோம் நம்மளை அப்படின்னு இருக்கும் கணவனும் மனைவியும் வேறு வேறுனு நினச்சால் ரெண்டு பேர்களுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நினச்சா பயம் இல்லை நீ என் உடல் நான் உன் உயிர் வேறு வேறையாக இருக்கலாம் ஆனாலும் கூட அந்த வேற்றுமை இல்லாத ஒற்றுமை மனோபாவனை இருக்கணும் ரெண்டு பேருக்கு ராகத்வேஷம் இருந்து அடிச்சுட்டே இருந்தால் அப்படி உறுப்பிடும் வீடு அதனால தான் ராகத்வேஷம் இல்லாமல் தர்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போல்லாம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் தர்மத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கல ஏதோ இருக்கணும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தர்மத்துக்காக கல்யாணம் பண்ணால் தான் அது ஃபேமிலி தர்மத்துக்காக இல்லாமல் ஏதோ செக்யூரிட்டிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொன்னால் அது ஃபேமிலி கிடையாது சாஸ்திரத்திலே பார்க்குறோம் முக்கியமாக ஒரு பெண் ஒரு ஆணை எதற்கு திருமணம் செய்து கொள்ளுகிறாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புஸ்தம் பார்த்தோம் எதற்காகனா தர்மமான குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு வேண்டும் என்பதற்காக இதுதான் நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு பெண் நேற்றுக்கு சொன்னேன் வகுப்புல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புக்காக மூன்றாவது கணவன் செய்யும் அரசியல்களுக்கு உதவி புரிவதற்காக அதில் தான் பத்னின்னு சொல்லியிருக்கு பத்னி யக்ஞசம் யோகே பத்னிங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் என்னென்னா யஜ்யம் பண்ணுற போது கூட இருந்து அவள் பண்ணுறதுனால ம் பத்னி சப்தத்துக்கே யஜ்னசம்யோகேன்னு பேர் இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க கணவன் தவறான வழியில் போகாமல் தடுத்து பாதுகாக்கிறவள்னு ஒரு அர்த்தம் இருக்குது ம் பதநாத்து நீயத்தே பத்னி அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது கணவன் தப்பு பண்ணாமல் அவன் சரியான வழியில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவளுக்கு பேர் பத்தினு பேர் அதில் தான் தர்ம பத்னின்னு சொல்கிறான் கணவனும் தர்மபதிதான் அப்புறம் அடுத்தது ஏதஸ்பின் உதரம் அந்தரம் குருத்தே ஏஷஹா ஏதஸ்மின் உதரம் அந்தரம் குருத்தே இந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற விஷயத்துல துணூண்டு வேற்றுமையை சொன்னாலும் அத தசிய பயம் பகுதி அவனுக்கு அது பயத்தை உண்டு பண்ணும் அந்த எப்பவுமே இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற வரைக்கும் எங்கேயோ ஒரு கார்னர் fear இருந்து தான் இருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்துட்டு தான் இருக்கும் ஆக இண்டிவிஜுவாலிட்டி என்றைக்கு போகிறதோ பகவானாக பார்த்து தூக்கத்தில் இல்லாமல் பண்ணிவிடுறார் இல்லாட்டி இந்த மாதிரி க்ளாஸ்லையும் அந்த ஹெல்ப் பண்ணுறார் இல்லையா ஒன்றும் இண்டிவிஜுவாலிட்டி உண்மை இல்லைன்னு புரியும் இல்லாட்டி இன்டிவிஜுவாலிட்டி சமாதிக்கு போயிடும் முடித்த என்ன சொன்னார் சுவாமிஜின்னா என்ன சொன்னால் என்ன நீ இப்போ என்ன நிலையில் இருந்தோ அதை தான் சொன்னார் போயிட்டு வா அந்த நிலையில் விழிப்பில் பழகிக்கணும்னு சொன்னார் அவ்வளோதான் அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தது தத்வேவயம் விதுஷோமன் வானஸ்ய அதாவது கடவுளை தனக்கு வேறாக நினைக்கிறவனுக்கு கடவுளே பயத்துக்கு காரணமாகிடுறார் ஐயோ நான் பண்ணிருக்கிற பாவத்துக்கு பகவான் என்னெல்லாம் தண்டனை கொடுத்து படுத்த தெரியலையே கொஞ்சமாவது பக்தி இருக்கணும்னு நினப்பான் அதனால் என்ன பண்ண என்ன பண்ணலான்னா ஜோசியம் சொன்னால் நீ வந்து ருத்ரஜபம் பண்ணுன்னா திரும்ப திரும்ப தானே போய் என்ன தண்டனை கொடுத்துறாதே தண்டனை கொடுத்துடாதே மாஹியும் சீகி மாஹிகும் சீகி எனக்கு கஷ்டம் கொடுக்காதே கொடுக்காத கொடுக்காதே ஏதோ அந்த சமயத்தில் மூடில் அப்படி பண்ணிவிட்டேன் தெரிஞ்சுதானே பண்ணினேன்னா தெரிஞ்சு பண்ணது தான் தெரியாமல் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் தானே பண்ணதாக அர்த்தம் அப்படிலாம் போய் அப்புறம் கேட்போம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதனால் என்ன சொல்கிறார் பரிகாசம் பண்ணுறது உபனிஷத்து அமன்வானஸ் விதுஷாங்கிறது அமன்வானஸ் விதுஷா தத்துவே பயம் அமன்வானஸ்ய விதுஷா நான் அர்த்தம் விதுஷன் இல்லைவன் அஜானி ஆனால் உபனிஷத்தை கேலி பண்ணுறது இந்த புத்திசாலி இருக்காரே இவர் தான் நம்ம சோ இவர் பிரம்மனை தன்னுடைய ஸ்வரூபமாக நினைக்காத புத்திசாலி அப்படின்னு என்ன அர்த்தம் பகவானும் நானும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்காத புத்திசாலி அப்படின்னா திட்டுறதுன்னு அர்த்தம் அமன்வானஸ விதுஷா தத்துவே பயம் பதி எது அபயஸ்வரூபமோ இறைவன் வந்து அச்ச அச்சமின்மையை கொடுக்கிறார் அதனால் இன்னைக்கு கூட படித்தோம் அவலமாம் அனைத்தை காட்டிலும் அவலமாம் புலைமை அச்சம் இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளில் பேயாமங்கிறார் பாரதியார் ஆ இவன் என்ன பண்ணுறான்னா எந்த கடவுள் நமக்கு அச்சத்தை போக்குவாரோ அந்த கடவுளே அச்சத்துக்கு காரணமாக நினைக்கிறான் பயப்படுறான் நீ அவர்கிட்ட சரி நமஸ்காரம் பண்ணு தப்பு பண்ணிவிட்டே மன்னிச்சுக்கோ சொல்லு தண்டனை கொடுக்காம விட முடியாது ஏன்னா அவருக்கும் ரொம்ப அவரும் வந்து ரூலை வயலேட் பண்ண முடியாது நீ நிறைய பிரார்த்தனை பண்ணி நீங்கள் தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல தாங்கிக்கிற சக்தியும் சேர்த்து கொடுத்துருங்கோ அது யாவது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று நான் சொல்லிவிடுறேன் தண்டனை கொடுக்குறவன் யார் தண்டனை வாங்குகிறவன் யார் எல்லாம் மாய கற்பனை அதனால் அதை தெரிஞ்சு வம்பே இல்லை அதுதான் சொல்கிறார் இங்கே ஆஹ யதாஹே வைஷ ஏதஸஸ்மின் உதரமந்தரம் குருத்தே அத தசிய பயம் பதி கொஞ்சம் பேதத்தை பார்த்தாலும் உனக்கு பயம் வரும் அதுவே பயம் எது அபயமே பயமாக தெரிகிறது யாருக்குன்னா உண்மையை அறியாத அறிவாளிக்கா உண்மையை அறிவா அறியாத அறிவாளிக்குன்னா இது என்ன கிண்டல் தானே அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுங்க உபனிஷத்தே கிண்டல் பண்ணுறது உண்மையை அறிவா அறிவாத அறிவாளிக்கு அதுவே எது அபயஸ்வரூபமோ அது பயமாக காட்சியளிக்கிறது அப்படின்னர் தேர் ஃபோர் கன்க்ளூஷன் என்ன துவம் அபயம் பிரம்ம அசி நீ அபய பிரம்மனாக இருக்கிறாய் ஆகவே தெய்வத்தம் தேவதா நான் நான் இதை பற்றிலாம் சரித்திரங்கள்லாம் பரிசுலாம் பார்க்குற போது கேட்டுக்கிற போதெல்லாம் என்னென்னா அத்தனை பேருக்கு தூக்கி வாரி போட்டுதான் இவர் இப்படி சொன்ன உடனே சங்கராச்சாரியர் அங்கே இருக்கிற பண்டிதர் அத்தனை பேருக்கும் இத்தனை வருஷமாக ஜீவ பிரம்ம பேதத்தையே பேசின்னு இருக்கும் திடீர்னு வந்து இங்கே காசியில் வந்து இவ்வளோ பெரிய பண்டிதர்கள் சபையில் வந்து எல்லாம் பிரம்ம அது எப்படி பிரம்மமாக முடியும் சர்வம் பிரம்ம மயங்கிறே கதம் சர்வம் பிரம்ம மயம் என்ன பைத்தியம் பிடிச்சு அப்படின்னு சங்கராஜர் கேட்குறாங்க கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்ன ஆகும் நமஸ்காரம் போயிட்டு வரேன் இவர் கட்ட சத்தம் கேட்டாலும் என்ன பண்றது அங்கே நிறைய எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அவர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நான் காசி விஸ்வநாத அஷ்டகமாக பண்ணிவிட்டால் போகிறது அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் நானாவே பண்ணித்தரேனே எல்லாம் பண்ணித்தரேன் ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோ எல்லாம் அபேதந்தான் சத்தியம் எல்லாம் பண்ணித்தரேன் எல்லாம் சொல்லுங்கோ வேண்டான்னு யார் சொன்னால் மணிக்கர்ணிகாஷ்டகம் சொல்லித்தரேன் காசி பஞ்சகம் சொல்லித்தரேன் காசி பஞ்சகம் முழுக்க முழுக்க அத்வைத்த உபதேசம் அதுதான் அவரோட மகிமை அப்புறம் அடுத்தது சர்வம் தம்பராதாத் இதெல்லாம் என்ன எதுக்கு சொல்லிருக்காருன்னு ஞாபக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கழிச்சு மறந்து போயிடும் பேத திருஷ்டி அபவாத ஸ்ருதையா பேத திருஷ்டி இந்த பேதம் இருக்கு அந்த பேத திருஷ்டியை அபவாதம் பண்ணுறது நெகேட் பண்ணுற வேத வாக்கியங்களை கோட் பண்ணுற இது என்ன நீ ரெண்டே ரெண்டு சொல்கிற மனோ பிரம்மேத்யுபாசீத ஆதித்யோ பிரம்மேத்யுபாசீத எத்தனை வாக்கியம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீ சொல்லு போவோம் பிரதீகவத்து ஜீவனை பிரம்மமாக பாவனையாக பண்ணிக்கணும் பிரம்மன்தான்ப்பா ஜீவனையாக கற்பனை பண்ணப்பட்டிருக்கு அப்படி கிளீனாக சொல்றார் நீ அப்படி வேறையாக நினைச்ச உன்னை வந்து பிரம்மன் தூக்கி கடாசிடுவோம் அப்படிங்கிறது பராதாத் பராதாத்னா அது தூக்கி விளக்கிவிடுவான் அதாவது நீ ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க ஒன்றும் விளக்குறதெல்லாம் இல்லை நீ அதை வந்து வேறையா நினைச்சியானா நீ தான் துக்கப்பட போற பிரம்ம தம் பராதாத் அந்நத்திர ஆத்மனா சர்வம் வேத ஆத்மனஹா அந்நர் வேத சர்வம் தம் பராதாத் தனக்கு வேறாக மற்றவைகளை எவன் எண்ணுகிறானோ அவைகளெல்லாம் அவனை ஒதுக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறது நான் வேற்றுமையை நினச்சேன்னா வேற்றுமை என்னை நீக்கிவிடும் எனக்கு துக்கம் கொடுக்கும்னு அர்த்தம் பராதாத் அவனை மதிக்காது அவனுக்கு ஆனந்தம் கிடைக்காது உண்மையிலே எதுவும் யாரையும் நீக்க முடியாது ஹேயோ பாதேய வர்ஜிதம் பிரம்ம ஆனால் இங்கே உபச்சாரத்துக்காக சொல்கிறார் நீ உனக்கு வேறையாக எதையாவது நினச்சியானா எல்லாம் சேர்ந்து உன்னை துக்கப்படுத்தும் வேற்றுமையை வளர்க்காதே உனக்கு வேறாக எல்லாவற்றையும் எண்ணினால் அந்த எல்லாம் உன்னை ஒதுக்கிவிடும் அப்படின்னு அர்த்தம் ஒதுக்கிவிடும் நான் என்ன ஒதுக்கி விடுவதை போன்ற நீ தனித்து விடப்படுவாய் லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் துக்கப்படுவே உன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது இது மாதிரி ப்ராப்ளம் பல ப்ராப்ளம் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் இதெல்லாம் அந்தந்த உபனிஷத்து படிக்கிறபோது தான் புரியும் இத்தியேவமாத்தியாக இத்தியவ மாத்தியாகனா இது போன்ற பூயசீஸ்ருதி ஏகப்பட்ட வாக்கியங்கள் பேததிருஷ்டிம் பேத திருஷ்டிம்னா என்னர்த்தம் இந்த வேற்றுமை பார்வையை அப்பவதத்தி ரிமூவ் பண்ணுறது ஃபோர் என்ன புரிஞ்சுக்கணும் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அத்வைதம் பிரம்மை வசத்தியம் அப்படி மாற்றி போட்டுக்கணும் அப்படி சொல்கிறார் அடுத்த ஸ்லோக்கம் தமைவேதம் சர்வம் ஆகி இதம் சர்வாத்மா ப்மைவேதம் விஷம் இது அபேதத்துக்கு அதாவது அபேத பேதத்தை நீக்கிற வேத மந்திரங்களை கோட் பண்ணிவிட்டார் உபனிஷத் மந்திரங்களை அபேதத்தை சொல்கிற பாசிட்டிவாக சொல்லக்கூடிய வேத மந்திரங்களை இங்கே சொல்கிறார் ஆத்மா ஏவ இதம் சர்வம் பரமாத்மாவே விதம் சர்வம் ஜீவாத்மாவே ஏவ இதம் சர்வம்லாம் வேண்டாம் ஆத்மா ஏவ இதம் சர்வம் தூய உணர்வே இவை அனைத்தும் எல்லாம் ஞாபகம் இவை அனைத்தும் தங்கமே இவை அனைத்தும் தண்ணீரே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஆத்மனி விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதி இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும் இதம் சர்வம் எதயம் ஆத்மா இவை இந்த ஆத்மாவே பிரம்மை வேதம் விஸ்வம் இதம் விஸ்வம் பிரம்மை இவ முண்ட பிரம்மைவேத தமிரதம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்ச்சாத் பிரம்ம தட்சிணதோத்தரேன அதஸ்ச்சோர்தஞ்சஞ்சஞ்ச பிரசுதம் பிரம்மைவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் புருஷஏ வேதம் சர்வம் மாதிரி கோடிக்கணக்க வாக்கியங்கள் ஸ்ருதையாக கோட் பண்ணி தழுறர் அந்த அந்த அதுக்கு என்ன என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் வண்டி வண்டி ஆதாரம் வச்சுருக்கேன் இது போருமா இது வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற பாருங்க இந்த படை போருமா இன்னும் கொஞ்சம் வேணுமாம்பா நம்ம ஊரில் இந்த இதெல்லாம் போகிறத பேரணியெல்லாம் போகிறத அது மாதிரி சங்கராச்சாரியார் இந்த ஸ்ருதிகள் போருமா இன்னும் வேணுமா ஸ்ருதிகள் அப்படின்னா உங்கள் பண்டிதா பாண்டித பண்டித தன்மைக்கு அனந்த கோடி நமஸ்கார் எல்லாம் இது பண்ணுறோம் நிறைய பேருக்கு புரியல பாருங்கள் இவ்வளவு சித்தாந்தத்தை பேசுகிறவங்க இது இப்போ வந்து சாஸ்திரத்தில் இப்போ இப்போ வந்து வேத அத்வைத சித்தாந்தம் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் விவகாரத்தில் பார்த்தா என்ன பண்ணுறோம் நம்ம தனியாக லைஃப்பை நடத்துகிறோம் தனியாக சாப்பிட்றோம் தனியாக பண்ணுறோன்னா அப்படின்னா எல்லாம் ஒன்றுன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமே எல்லோரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கலாமே எப்படி வேணாலும் இருக்கலாமே நான் ஞாபகம் வச்சுக்கோ அங்கே தர்மம் வந்துவிடும் தர்மமும் தர்மத்திலையும் விருப்ப வெறுப்பு கிடையாது ஏன் விருப்ப வெறுப்புனால நான் இப்படி வாழலை நீயும் உன் விருப்ப வெறுப்புனால இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா இதுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது சிஸ்டம் இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே பேதம் கிடையாது விவகாரத்தில் பேதம் சத்தியம் என் கையாலேயே என் மூக்கை தொட்டால் கையாலும் பண்ணும் போது இதில் என்ன இருக்குது உடம்பு இந்த கைக்கு மூக்குக்கு என்ன வேற்றுமே என் கூட பிறந்த இந்த மூக்குக்கும் இந்த கைக்கும் எனக்கும் ஒரே சம்மந்தம் தானே இந்த மூக்குக்கு இருக்கிற சம்மந்தமும் இந்த கைக்கு இருக்கிற சம்மந்தமும் ஒரே சம்மந்தம் தானே அதனால் மூக்கை எப்படி வேணாலும் தொடவேன் இப்படி தொடுவேன் தலையை தொடுவேன் தாடியை படுங்குவேன் எல்லாம் பண்ணுவேன் என்ன கையை கழுவிடாமல் முதல்ல சொல்ல மாட்டோமா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை தொடர்கத்துக்கே இவ்வளோ தர்மம் இருக்குன்னா இன்னொருத்தரை தொடர்கத்துக்கு பார்த்திங்களா அன்டச்சபிலிட்டி வந்து கொடுத்தோம் தீண்டாமை அப்படின்னா தலையெழுத்துன்னா அது பேசுகிற விதம் இருக்குது இப்போது சங்கராச்சாரியார் போகிறார் காலம்பரை குளிச்சு சஞ்சவம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி சிஷியர்களோடு போகிறார் ஏத்தாப்புறம் இப்படி ஒருத்தன் வந்தான்னா கல்லெல்லாம் குடிச்சுப்புட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுண்டு நாயெல்லாம் கூட்டிக்கிண்டு அந்த தெருவில் இப்படி வந்தா இது ஜெனுயினா இல்லையா ஜெனுஇன் த ரைட்டா யார் ஒத்துப்பா கூட இருக்கிற சிஷின்னு சொல்கிற அவனா வருத்தப்பட்ட சார் ப்ளீஸ் அப்படின் சொல்லு டே அந்த பக்கம் போட அதுதான் தப்பு சங்கராஜர ஒன்று டே அந்த பக்கம் போட சொல்றேன் அபசரன்னார் அவ்வளோதான் கொஞ்சம் நகர்ந்து கோப்பா அப்படின்னு என் பக்கத்தில் ஒட்டின்டா போக முடியும் போவோம் இப்போ நம்ம போவோமா சரி இந்த இதை படிச்சுட்டு மற்றவங்க யாராவது பண்ண முடியுமா அது என்ன சில பேர் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேங்கிறான் ஆனால் அது அது மெடிக்கலி சாஸ்திரப்படி எல்லா வகையிலையும் அது தப்பு தான் அதுக்காக நம்ம அவன் பேரில் துக்கம் அவன் அன்பு இல்லைன்னு அர்த்தம் ஆகிடுமா ஜனங்களுக்கு இந்த யாருங்களுக்கு தான் புரியறதில்லை அவன் அது வந்து இந்த கிராஸ் லெவல் திங்கிங் சட்டில் லெவல் திங்கிங் இல்லை அதனால் என்னென்னா சட்டில் லெவல் திங்கிங்கில் கிராஸ் லெவலில் இருக்கிறவன் சட்டில் திங் திங்கிங்கில் இருந்துட்டு கிராஸ் லெவலில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா கிராஸ் லெவல்லே திங்க் பண்ணுறவனுக்கு இந்த சட்டிலாக திங்க் பண்ணுறது புரியறதில்லை உடனே அவனுக்கு அவனுக்கு துவேஷம் அது என்ன நீ தனியாக இருக்கிறது இந்த பிறப்பா ஊருக்காக தான் நான் அப்படி இருக்கேன்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத நான் கடவுளை கும்பிட்டுட்ருக்கேன்னு அது புரியாது அந்த ஏரியா புரியாது இதை கம்யூனிகேட் பண்ண போனால் நிறைய ப்ராப்ளம் வருது ஆனால் அதுக்காக விட்டுறதா தர்மத்தை இவனுக்கு புரியலைங்கிறதுக்காக நம்ம தர்மத்தை விட முடியுமா தர்மம் உயர்ந்தது ஒரு அஜ்ஞானிக்காக வேண்டிய தர்மத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாமே தவிர அவனுக்கு அவன் அஜ்ஞானிக்கு தகுந்த மாதிரி நம்ம தர்மத்தையெல்லாம் விட்டு விலகி போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் இதை யாரும் டீச் பண்ணுவாள் இந்த ஒழுங்கா வாழ்கிற வாழ்க்கையை யார் சொல்லிக் கொடுப்பா இப்போ எல்லோரும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அஜானிகள்லாம் நம்மளை தப்பாக நினைக்கிறான் அதுக்காக நம்ம இதெல்லாம் ஒற்றுவோன்னா இது இது அதைவிட அஜ்ஞானி லூஸு அவனுக்கு தான் புரியலைன்னா உனக்கு மூளை எங்கே போச்சுப்பா நீ உன் தர்மத்தை ஒழுங்காக பண்ணு அவனுக்கு புரியவை நீ சிரித்து சந்தோஷமாக பேசு அவன் எவ்வளோதான் ஆத்திரத்தோடு வந்தாலும் நீ திரும்ப திரும்ப கூலாக பேசிப்பார் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு சம்ஸ்கிருத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது அதாவது இப்போ இந்த தரை இருக்குது இந்த தரையில் நெருப்பு விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது எரிக்கிறதுக்கு ஒரு வஸ்தும் இல்லை அந்த நெருப்பு என்ன ஆகும் கொஞ்ச நேரம் கழிச்சு தானாகவே அணிஞ்சு போய்டும் எரிக்கிறதுக்கு எதாவது இருந்ததுன்னா எரியும் ஆமாம் ஒருத்தர் நம்மளை திட்டின்றிட்டே இருக்கான் நம்ம பேசாமல் சிரிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியா நல்ல இன்னும் இன்னும் அப்படின்னு வச்சுங்களேன் இன்னும் கோபம் கூடும் அவனுக்கு அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ நமக்கு அதை தாங்கிக்கிற அதை இக்னோர் பண்ணுற மெச்சூரிட்டி நமக்கு வேணும் அப்படி இருந்துன்னு வச்சு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன அவனே கொஞ்சம் நேரம் கழித்து அறுத்து போய் தொண்டை தண்ணி வற்றி போய்ட்டு வர போயிடுவோம் பண்ண முடியாது அதாவது சில இடத்துல தான் எது எதிர்க்கலாம் அதுக்கும் அளவு இருக்குது நம்ம ஊரில் அப்படி இல்லை விட்டான்னா பேசிகிட்டே போவோம் இருக்கு கஷமாஸ்திரம் கரேய துர்ஜன கிம் கரிஷியதி அத்திருணே பதித்தோ வன் ஸ்வயமே உபசாமிய க்ஷமாசிரம் கரேய பொறுமைங்கிற ஆயுதம் எவங்ககிட்ட இருக்க இருக்கோ துர்ஜனா கிங் கரிஷிய கெட்ட ஜனங்கள் என்ன பண்ண முடியும் அத்திருணே பதித்தோ வன் அத்திருணேனா என்ன அர்த்தம் எரிபொருள் இல்லாத இடத்தில் நெருப்பு விழுந்துதானால் யமேவ உபசாமிய தீ அது தானே அடங்கி போயிடும் நீங்கள் அவன் பேசுகிறத எதிர்த்து பேசினா தானே எதிர்க்கலன்னு வச்சுக்கோங்க இவங்ககிட்ட பேசுகிறது வந்து புரிய எனக்கு அவன் சாஸ்திரம் படித்து பேசினானே பரவாயில்ல யாரெல்லாம் வந்து இந்த தர்மத்தை ஆச்சாரத்தை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாஸ்திரமே தெரியாது நம்ம எதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ஹியூமன் பீயிங்கை வந்து மரியாதை குறைவாக நடத்தினோம்னா நம்ம பண்ணுறது தப்பு அதை நிறைய பேர் சில பேர் பண்ணிவிட்டாங்க அதனால் ஒழுங்காக பண்ணுறவனுக்கும் பேர் கஷ்டமாயிடுது ஆபாச பிராமணாகான்னான் ஆபாச பிராமணாகான்னு பிராமண போலிகள்னு அர்த்தம் உண்மையான பிராமணர்கள் பிராமண போலிகள் அப்படின்னு போலி பிராமணன்லே ரெண்டு குரூப் இருக்குது இந்த போலி பிராமணன் தான் ஹர்ட் பண்ணுவான் உண்மையான பிராமணன் சொசைட்டிக்கு நல்லது தான் நினைப்பான் நினச்சா தான் அவன் சமூகம் முழுவதும் ஒட்டுமொத்த சமூகமும் தன்னை வந்து அழிக்கணும்னு நினச்சா கூட அப்படி அழிக்கணும்னு நினைக்கிற சமூகம் அழியாமையினால் நினைக்கிறதுன்னு நினச்சி அவனுக்கும் நல்ல புத்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறவன் தான் உண்மையான பிராமணன் அப்படி தான் சொல்லணும் எல்லா ஃபீல்டிலையும் இது எந்த ஃபீல்டில் தான் இல்லை ஆபாச சந்நியாசி வாஸ்தவ சன்னியாசி போலிசாமியார் உண்மை சாமியார் இந்த எந்த ஃபீல்டில் இல்லை சொல்லுங்கள் பாப்பா எல்லாத்திலையும் டூப்ளிகேட் ஒரிஜினல் இருக்குது பிரம்மை வேதம் விஸ்வமிதி ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதி சொல்வது அடுத்தது ஸ்மிருதி ததா ஸ்மிருதி ரபி யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் ஏவம் யாசியசி பாண்டவ ஏன பூதான்யேஷேண திரக்ஷாத்மன்யதோமயி எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இங்கே கீத கேம்பில் இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் எதை அறிந்த பிறகு மறுபடியும் இந்த பேத மோகம் வராது அது மாத்திரமில்லை எல்லா சரீரங்கள்லேயும் உன்னையும் என்னையும் பார்ப்பாய்ங்கிறார் ரொம்ப ஸ்மிருதி இத்தனை நேரம் ஸ்ருதியை கோட் பண்ணார் இப்போ பாருங்கோ பிரம்மசூத்திரத்தை கோட் பண்ணி அந்த பிரம்மசூத்திரத்தில் ஒரு என்கொயரி ஆரம்பித்து அந்த என்கொயரியை எஸ்டாப்ளிஷ் அந்த என்கொயரியில் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அபே பே எனது பேததிருஷ்டி அபவாத ஸ்ருதிகளை எல்லாம் சொல்லி அப்புறம் வந்து அபேத திருஷ்டி ஸ்ருதிகளை பலப்படுத்தி ஸ்மிருதிக்கு வந்துட்டார் இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க சங்கராச்சாரியரோட குளோரியனஸ் இதுதான் ஆதிசங்கரருடைய மகிமை படித்தால் தான் தெரியும் சும்மா சங்கராச்சாரிய மகிமைன்னா என்னத்த தெரிய போகிறது அது எப்படின்னா இந்த நம்ம ஊரில் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு போய் வாழ்கன்னு கத்துற மாதிரி ஆகிடும் அவனுக்கு என்னென்னு தெரியாது தலைவராது கலைவராக அவனுக்கு தெரியும் தெரியாது அவங்க எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க அதனால் நான் வந்து அந்த தலைவர் வாழ்க அப்படின்னு மாதிரி சங்கராச்சாரியார் வாழ்க அப்படின்னு நான் எனக்கு எதுவும் சொல்கிறாங்க ஊரில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் இனி புரிஞ்சு சொல் சங்கராச்சரியோடய குளோரி இப்போதான் தெரியும் படித்தால் தான் தெரியும் அவரோட மகிமே சும்மா அவருக்கு பூஜை விக்கிரகத்தை வச்சு நான் தீப தீப நைவேத்தியம் பண்ணால் அவரோட மகிமை புரிஞ்சுவிடுமா வேணும் எதுவும் கடவுள் மாதிரி நினச்சதுனால ஒரு புண்ணியம் கொஞ்சம் கிடைக்கும் அவ்வளோதான் ஞானம் கிடைக்காது படிக்கணும் அவரோட புஸ்து எதை அறிந்த பிறகு மறுபடியும் உனக்கு இந்த மாதிரி மோகம் வராதோ த மோகம் வராதோ அது மாத்திரமல்ல சர்வாத்ம பாவம் சர்வ பிரம்ம தரிசனம் வந்துடுமோ அப்படின்னு பகவானும் கீதையில் சொல்லியிருக்கார் அப்படின்னு கோட் பண்ணுறார் மோகநாஷகா சர்வத்திர பிரம்மாத்ம தரிசனம் துவைத்தி இல்லாட்டி விசிஷ்டா அத்வைதி உட்கார்ந்துருக்கார் அவருக்கு சங்கராச்சாரியருக்கு அப்புறம் தான் ராமானுஜர் ஞா வச்சுக்கோங்க ராமானுஜருக்கு அப்புறம்தான் மத்வாச்சாரியார் ஆகையினால ஆதிசங்கர் சொன்ன விஷயத்தில் ராமானுஜருக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு சொன்னேன் ராமானுஜர் சொன்ன விஷயத்திலையும் ஆதிசங்கர் சொன்ன விஷயத்துலேயும் மத்வாச்சாரியருக்கு ஸ்ரத்தை இல்லை அதனால தான் ஃபிலாசஃபி முதல்ல உபதேசம் பண்ணப்பட்டது என்னது அத்வைதந்தான் அதுக்கு முன்னாலேயே இருக்குது போதாயன விற்த்தின்னு ஒரு புஸ்திருத்திகார மதம் எல்லாம் இருக்குது அவங்களாம் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சொல்லிட்டு இருந்தார்கள் அதெல்லாம் தான் சங்கராச்சாரியர் நிறைய அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கர்மஜான சமுச்சயம் இதெல்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணி பதில் சொல்லியிருக்கார் எல்லாம் இதுக்கு தான் இந்த சந்யாச வாழ்க்கையே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கையை வச்சுன்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் படித்தாலும் நம்ம சமாதி ஆற வரைக்கும் படித்தாலும் நமக்கு வந்து சங்கராச்சாரிய டெக்ஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு எவனும் சொல்ல முடியாது நான் இந்த ஜென்மாவில ஆதிசங்கருடைய டெக்ஸ்ட் அத்தனையும் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டோம் ஏன்னா முடியாது அதுவும் ஒரு தரம் படிச்சா புரியாது இப்ப நானே நகரமாட்டேங்கிறேன் பாருங்க இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு ஏன்னா எனக்கு அதை யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அதுதான் மகிமை அபார மகிமா குரு மகிமா இது அறிவில் தான் அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணுறது கொஞ்சம் ஏதோ பேருக்கு பூஜை வைக்கணும் இது இது என்ன ஆகிடும்னா பெருசாக கோயிலை கட்டிவிடுவோம் சாஸ்திரத்திலாம் மூடி வச்சுடுவோம் இந்த பக்கம் போயிடுவோம் அப்புறம் விபூதி கொடுத்துருக்க வேண்டி தான் அப்புறம் இது என்னோம் ஒரு எதுனால் அது வந்ததோ அது காணாமல் போய்டும் எதனால் கோவில் வந்ததோ சாஸ்திரத்துக்கு மகிமை கொடுக்க போய் தானே கோயில் கட்டுறோம் அப்புறம் கோயில் கட்டின உடனே சாஸ்திரம் மறைஞ்சு போயிடுத்துன்னா கோயில் கட்டினதோட பர்பஸ் என்ன இதை படிக்க வைக்கணும் தானே ஆனால் எல்லோரும் படிப்பானா மாட்டான் அதனால் என்ன ஆகும்னா சாஸ்திரம் போய்டும் சாஸ்திரம் இல்லாத கல்ட்டு நிற்காது அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும்போது எதுக்கு இவருக்கெல்லாம் பூஜை விடற அந்த கல்மா அடியில் தூக்கி போடுவோம்மா இப்போ நம்ம தலைவரை வை அப்படின்னா ஒரு தாத்தா மாடி தாடி வச்சுன்னு தடி வச்சுன்றப்ப வச்சிரும்பான் நம்புபவன் முட்டாள் பரப்புபவன் அயோக்கியன் வணங்கபவன் காட்டுமிராண்டி போடு சர்வத்தில் பிரச்சாரம் பண்ணும் வெறுப்பின் வெளிப்பாடுகளாகிய இயக்கங்கள் அப்படி சொல்லணும் இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த க்ளாஸில் இதை கண்டினியூ பண்ணலாம் அப்புறம் அடுத்ததை சொல்ல போகிறார் இதே இன்னும் அந்த கொட்டேஷன் இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இன்னும் பதிமூணு பக்கம் இருக்குது எப்படியும் அஞ்சு ஆறு க்ளாஸாவது ஆகும் இது முடிக்கிறதுக்கு நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே சிரோருபாஹ்நே புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தமீரம் சத்நாஜி